இப்போது முறையாக நிகழ்ச்சி தொடங்குகிறது தலைமை உரை வருமாறு முத்தமிழ் பண்ணை அரங்கராசன் அவர்களை வேண்டுகிறோம் ஆத்மாவே நீதான் என்றும் ஆனந்த சுரூபி என்றும் நாத்தலும் வேற சொன்ன நற்றவகுருவே போற்றி மூங்கில் வணங்குதல் போல் முற்றியபின் நெற்கதிர்கள் வயல் வரப்பை தொட்டு வணங்குதல் போல் நானும் வணங்குகிறேன் நல்லூரே நீவர் எல்லாம் தேடும் வண்ணின்று திரும்ப வணங்குகிறேன் கைவல்ய நவநீத இரண்டாவது மாநில மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சி கைவல்ய நவநீதம் நன்னிலம் தாண்டவராய சுவாமிகளால் ஆக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்தது அந்த கைவல்ய நவநீத நூலை பாடமாக கோவிலூர் மரபு நூல்கள் பதினாறில் ஒன்பதாவது நூலாக நடத்தி வருகிற மடாலயத்தில் இந்த மாநாடு நடப்பது வரவேற்கத்தக்க ஒன்று இந்த கோவிலூர் மடாலயம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி முத்துராமலிங்க தேசிய ஞானசுவாமிகளாலே தொடங்க இந்த இருநூறு ஆண்டு காலமாக சங்கிலித் தொடர்போல முறையாக நடைபெற்று வருகின்ற ஒரு பாரம்பரிய மிக்க மடம் தமிழ் வேதங்கள் தமிழ் சாஸ்திரங்கள் தமிழ் பாடங்கள் மட்டுமே இங்கே முறையாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன ஏழாவது பட்டமாக அமைந்திருந்த மகாதேவ ஞான சுவாமிகள் காலத்திலே ஏறத்தாழ சொல்லுவார்கள் மகாதேவ சுவாமிகள் ஏழாம் பட்டமாக இங்கே இருக்கிற காலத்திலே எங்களுடைய மகா கோவிந்த சுவாமிகள் வந்து சேர்ந்தார்கள் இங்கே இங்கே வந்ததற்கு பின்னாலே அவர்கள் மேற்கொண்டு ஏறத்தாழ பத்தாண்டு காலம் அவர்கள் ஆணையின்படி அவருடைய அனுமதியின் பேரில் வடநாடு சென்று சமஸ்கிருத இலக்கியங்களையும் கற்றுக்கொண்டு திரும்பவும் இங்கே வந்தார்கள் எங்களுடைய மகா கோவிந்த் சுவாமிகள் பிறந்த ஊர் பக்கத்திலே இருக்கிற ராஜபாளையம் சத்திரியம்சத்திலே பிறந்தவர்கள் கோவிந்தராஜா அவருடைய பெயர் இங்கே வந்து அவர்கள் பெற்றதற்கு கோவிந்தராஜா என்கிற பெயர் மகா கோவிந்தசாமி என்று மாற்றம் செய்யப்பட்டது மகா தேவநாத சுவாமியினுடைய சீடராக இருந்தனாலே மகா கோவிந்தசாமியாக இருந்தார் அவர் காலத்திலே இந்த மடம் மிகவும்ூறு ஏக்கருக்கு மேலே விளை நிலங்களை வாங்கி இந்த மடத்தை செம்மைப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அவருடைய காலத்திலே நானூறுக்கு மேற்பட்ட சீடர்களை வைத்து இந்த பாடங்களை போதிக்க அந்த சீடர்கள் பல இடங்களுக்கும் துறவிகளாக சென்று பல மடங்களை நிறுவினார்கள் இந்த கோவிலூர் மடத்திற்கு ஏறத்தால மேல இருந்த அதன் அடிப்படையில் மகா கோவிந்த் சுவாமியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தஞ்சாவூர் பால் சாமி மடத்திற்கு மடாதிபதியாக அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைத்தது இந்த கோவிலூர் மடம்தான் இங்கே இருக்கிற எல்லா மடங்களுக்கும் ஒரு தலைமை மடமாக இருந்து அதை நிர்வாகம் செய்து ஒரு ஆட்சி செய்து இருந்தது மடாதிபதியாக இருந்த பொழுதுதான் நன்னிலத்திலே இருக்கிற தாண்டவராய சுவாமியுடைய சமாதி ஆலயம் சிதலம் அடைந்து இருப்பது கொடுத்தது சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேட்கை எழுந்தது அப்பொழுது அந்த கோவில் அந்த ஆலயம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலே இருந்தது இவர் மடாதிபதியாக இருக்கிறார் அது அறநிலையத்துறையிலே இருக்கிறது அந்த சமயத்திலே கூட இவர் தன்னுடைய மடாதிபதி பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைத்து விட்டு அறநிலையத்துறைகளை அனுமதி பெற்று ஏறத்தால ஒன்பது ஆண்டுகள் சசரப்பட்ட நிதி வசூல் செய்து அந்த கோவிலை கற்கோவிலாக கட்டுவதற்காக அங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் வைகாசி விசாகம் தாண்டவராய சுவாமிகள் அவருடைய குரு நாராயண் சுவாமிகள் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் அடங்கியவர்கள் வைகாசி விசாகம் அந்த ரெண்டு பேருக்கும் அவர் ஆலயம் கட்டின அதாவது அந்த கைவல்லிய நவநிலத்திலிருந்து ஈடுபாட்டினாலே எங்களுடைய சுவாமி அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்தார். நான் கொல்லிமலை அடிவாரத்திலே வயிறுச்சி பாளையம் கிராமத்தில் இருந்து வருகிறேன் சாமி வந்து இருக்கிறாங்க நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அங்கே சாமி வந்த பொழுது யார் அவர் நிதி வசூல் வந்தார் அப்பொழுதெல்லாம் இந்த மடாதி இது மாதிரியான காரு போக்குவரத்துலாம் இல்லை அவர் சாதாரண வசூலுக்கு வந்தார் அந்த துறவியை பார்த்தா யார் பணம் கொடுப்பாங்க ஆனால் குப்பம்பட்டியில அந்த நடராய ரெட்டியார் வீட்டுக்கு வந்தார் அந்த வீட்டிலே இருக்கிற அம்மா நல்லா வேதாந்தம் படித்தவர்கள் எங்கள் பகுதியிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமா வேதாந்தம் படித்தார்கள் கும்மனி அம்மா நல்லா படிச்சவங்க சாமி நிதி வசூலுக்கு தெரிந்து பாடல் அந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த அம்மா சொன்னார் அவர் கேட்பார் ஏன்னா அவரு அங்க கல்யாணம் மட்டும் அவர் என்ன பண்ணார் நராயர் ரெட்டியார் வந்து இவரு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம சொன்னார் சாமி எந்த காலத்துல கோயில கட்டி முடிக்க போறீங்க இருங்க நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாம் கடிதம் கடிதம்ியா இருக்கிறார் அந்த அம்மா காலமான இளவுக்கு போகிற பொழுது தான் இப்படி ஒரு சாமியாக இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்று வேதாந்தமும் தெரியாது சித்தாந்தமும் தெரியாது இதை தமிழ் இலக்கியம் படிப்போம் கேட்போம் பேசுவோம் அவ்வளோதான் இப்படி போன உடனே அங்கே அப்புறம் கேட்டால் ரெட்டியாக கேட்டால் என்ன தம்பு என்ன விஷயம்னார் இன்னும் சாமியாக இருக்கிறாரான் அவரை பார்க்கணும்னா ஏன் உனக்கு தெரியாதான்னு தெரியாதுன்னு வா போனான்னு கூப்பிட்டு போயிட்டேன் தம்பு வந்து கொஞ்சம் தமிழ்லெலாம் பற்று உள்ளவர் உங்களோட பாடம் கேட்கணும்னாரு சொல்லி கொடுங்கோ அப்படின்னாரு சாமி வந்து உங்கள் பிரியம்போல் எப்போ வேணா வாங்கன்னார் ஆனால் கோவிலூர் மரபு எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னே சப்த கிரகணம் அப்புறம் தான் அர்த்த கிரகணம் சொல்லுவாங்க கைவெளியன வணிகத்தை முன்னே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் எங்கள் சாமி இப்படி மகா கோவிந்த் சீடராக இருந்தனாலே தான் கோவிலூர் மடத்திலே நாற்பது வருஷம் தொடர்பு நானும் கோவிலூர் மரபை சேர்ந்தவன் என்பதே நான் போகும் வாயில அந்த மலரில் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் பேரலாம் முத்திர புத்து வச்சுருக்குது இந்த கைவல்யன வணிகத்தை கோவிலூர் மடம் தாய்மடமாக இருந்து பரப்பினாலும் கூட நம்முடைய ஓம் காரண சுவாமிகள் இன்னும் அதிகமாக அவர்கள் பறித்துக் கொண்டுள்ளார் ஆனாலும் தினம் அவர்கள் இங்கே வந்து ஆசியூரை வழங்குவது மிக பொருத்தம் நான் கருதுகிறேன் இந்த கைவல்லிய நவனிய இயக்கம் இதை மக்கள் பத்தியிலே இன்னும் பதிய வைக்க வேண்டும் என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தமிழ் நூல் தமிழ் நூல் சொல்லிட்டு சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்குது பாட சொல்ல சொல்லுவார் கைவெளி என்ன அகராதி போடணும் அகராஜி இருக்குது கமராமேனுக்கு அகராதி இருக்குது அதுமே அகராதி போட்டோம்னா அந்த அகராஜில வெறுமன அந்த சொல்லுக்கு மட்டும் பொருள் இருக்க கூடாது அந்த சொல் எப்படி சமஸ்கிருதத்திலே உச்சரிக்கிறோம் தமிழ் பல்கலைக்கழகத்துல பேரகராஜி சொன்னா அந்த பேரகராதி தோற்றுவிக்கிறது எது காலத்துல எங்க என்னென்ன பொறுப்பை படைக்கிருந்தாங்க கைவில் என்ன வணிகத்திற்கு அகராதிக்கு வர பொறுப்பை படைக்கியிருந்தாங்க நான் அதை எழுதி கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க என்னுடைய பெயர் இருக்கும் அந்த அகராதியிலேயே என்னுடைய பெயர் இருக்கும் ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க செய்யலை வந்து அந்த சொல் இருக்கணும் கேவலம்னா என்னான்னு இருக்கணும் அந்த கேவலத்தை எப்படி நம்ம புரணி பண்ணுறோம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கணும் அதற்கு தமிழ் சொல் இருக்கணும் அப்படி ஒரு அகராதி இருந்ததுன்னா என்னை போன்ற நூற்றாண்டு விழா கொண்டாட ஏற்பாடுகளும் விழாவிலையும் ஈடுபாடு வைத்து நன்றி கடனாக தான் நன்றி சொல்வதாக நிற்கணையை தவிர தலைவர் என்ற முறையிலே இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் தலைவார் வணக்கத்தில் மதாலய பெருமைகளை அனைவரும் அறியும்படியாக எடுத்து கூறிய தவற்த்திரு முத்தமிழ் பண்ணை அரங்கராசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம்